நற்றினை வானொலி நிலையத்தார்களுக்கும் நேயர்களுக்கும் திருவாரூர் சீனிவாசனது பணிவான வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய தினம் அறிவாட்ட நாயனார் என்ற நாயனாரது திருப்புகளை நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம் எல்லாம் வல்ல சிவபெருமானினுடைய திருவடிகளை எனது மனம் மொழி மெய்களால் வணங்கி நற்றினை வானொலியின் சிவபுராணம் என்றென்றும் ஒருக்கெல்லாம் பறைசாற்றும் விதமாக சனி மற்றும் ஞாயிறு கிழமைகளில் வழங்கி வரும் இந்த திருதொண்டர் புராணம் எல்லோருடைய காதுகளிலும் இது பனிரெண்டாவது நாயன்மாரை பற்றி உரைக்க இருக்கின்றது சீரும் சிறப்பு மிக்க நீர்வளமும் ஏர்வளமும் மிக்க சோழ வள நாட்டில் கன மங்க மங்களம் என்ற ஒரு ஊருண்டு இதில் இயற்கை எழில் சூழ் அற்புதமான விவசாயம் பொருந்திய அருமையான கிராமம் இந்த கிராமத்தில் தாமரை மலர்களும் நீலோற்பவம் என்று சொல்லக்கூடிய தேவலோக மலர்களும் பூத்து குழுங்கக்கூடிய அற்புத வயல்களை கொண்டது இந்த கிராமம் சீரும் சிறப்புமிக்க இந்த திருப்பதியிலே சிறந்த விவசாய மரபிலே பிறந்தவர்தான் தாயனார் எனும் திருநாமம் தாங்கிய நம்முடைய நாயனார் தாயனாருடைய உயர்ந்த மதியும் நிதியும் வேளாண் குளத்திற்கே தலைவராக விளங்கும் அந்த நிர்வாக திறனும் அற்புதமாக விளங்கி வந்தன இந்த வாழ்க்கையில் அவர் திருமணம் செய்து அற்புதமாக குடும்பம் நடத்தி வந்தார் தாயனாரது வரலாறில் மிக முக்கியமானது சிவ தொண்டே ஆகும் எல்லோருடைய மனதிலும் இருக்கும் சோபெருமானுக்கு இவருடைய திருத்தொண்டு மிகவும் வித்தியாசமானது அதாவது மின்னார் செஞ்சடை வேதியர் ஆகிய விமலனுக்கு நாள்தோறும் நல்ல சென்னல் அரிசியின் அமுதும் செங்குறையும் இனிய மாவடுவும் நியதியாக அமுது சேவிப்பார் அதாவது நித்திய கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமானுக்கு பெயர்கள் உண்டு நித்தியம் என்றால் தினந்தோறும் என்று அர்த்தம் அதேபோல நித்திய சென்னல் அரிசி அமுதும் அதாவது சாதமும் சோரும் தமிழிலே தூய தமிழிலே சொல்ல வேண்டுமென்றால் சென்னல் அரிசி சோரும் செங்கீரையும் இனிய மாவடுமும் சிறந்த முறையில் தயார் செய்து நித்தமும் படைக்கும் இந்த பணியை அற்புதமாக செய்து வந்தார் செல்வம் நிறைந்த காலத்திலே இந்த அறுப்பெரும் தொண்டு செய்வது மிகவும் எளிது ஆனால் செல்வம் குறைந்த அந்த காலத்திலும் அன்பு மாறாமல் செய்வதுதான் மிகப்பெரிய அரிது தாயனார் வறுமையாகிய சிறுமை வந்தபோதும் தம்முடைய திருத்தொண்டினை உறுதி மாறாத அன்பினோடும் பக்தியோடும் சீரோடும் சிறப்போடும் உலகிற்கு எல்லோரும் ஆச்சரியப்படும் அளவிற்கு செய்தாயினர் இதை நிச்சயமாக சிவபெருமான் திருவிளையாடலில் உலகம் அறிய செய்வார் அதுபோன்று எவரும் அறிந்திராதபடி யானை வாய்க்குள் சென்ற விழாம்பழம் போல செல்வ வளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மறை தொளித்தார் சிவபெருமான் மறைத்தொளித்த செல்வங்கள் அனைத்தும் காணாமற் போயினும் அவரும் அவருடைய தர்ம பத்தினியாரும் அதே அமுது படையலை நிச்சயமாக கூலி வேலைக்கு சென்று செய்து வந்தனர் கூலி வேளையில் கிடைக்கக்கூடிய செந்நெல்லை பகவானுக்கும் அதே கூலிக்காக கிடைக்கக்கூடிய கார் நெல்லை இவர்களுக்கும் சமைத்து உட்கொள்ள கா உட்கொண்டு அவருடைய சேவையை மிகவும் அற்புதமாக செய்து வந்தார் நல்லெயெல்லாம் நண்பனுக்கென்றே என்று நல்லவர் நாடுவர் என்றோ அதாவது நல்லவற்றை பகவானுக்கு படைப்பதே நம்முடைய இயல்பான குணம் தேங்காய் வாங்கும் பொழுதும் பழங்கள் வாங்கும் பொழுதும் அவரை அர்ச்சிக்கப்படக்கூடிய அத்தனை அபிஷேக பொருட்கள் வாங்கும் பொழுதும் இது சிறந்தது என்று எண்ணி அதை நாம் வாங்குவது இயல்பல்லவா அதை போலவே கூலிக்காக வரக்கூடிய சென்னல் அனைத்தையுமே அவருக்கு அமுதாக படைத்தும் மீதி கார் நெல்லை தங்களுக்கு உணவாக உட்கொண்டும் செய்தார் மாலும் திருமாலும் அயனும் காணாத அந்த சிவபெருமான் மேலும் அவருடைய அன்பை உலகிற்கு உணர்த்த வேண்டி விளைகின்ற நெல்லை எல்லாமே சென்னெல்லாக மாற்றி அருளி செய்தனர் அது கண்ட அன்பர் இது அடியேன் செய்த புண்ணியம் எல்லாம் சிவபெருமானுக்கு படைக்க ஏதுவான ஒரு சென்னல்லே நமக்கு எப்பொழுதும் கிடைக்கின்றது என்று அளவற்ற மகிழ்ச்சி அடைந்து தாயனாரும் அவரது துணைவியாரும் அன்னலருக்கு அமுது செய்து வழியிட்டனர் நாள்தோறும் உணவில்லாமையாலே அணு துணையும் அன்பு குறையாத மனைவியார் வீட்டு கொள்ளையில் உள்ள இலைகளையும் காய்கறிகளையும் பறித்து சமைத்து கணவனாருக்கு படைத்தார் தாயனாரும் மனைவியாரும் அதனையே அறிந்து தன்னுடைய திருப்பணிகளை விடாமல் செய்து வந்தார்கள் இந்த இலைக்கறிகள் எத்தனை நாளுக்குத்தான் உதவும் அவையும் காலியாகின அருந்ததியை ஒத்த அம்மையார் அப்பொழுதும் அன்பு மாறாமல் தாயனாருக்கு தண்ணீரை பிடித்து உணவாக கொடுக்கார் அவரும் அதையே உணவாக உண்டு இருவரும் வழக்கம் போல வயல்களில் சென்று நெல் என்ற கூலி வேலையை செய்து அதனால் வரும் செந்நெல்லை படையல் செய்து வந்தனர் எவ்வளவு நாள்தான் தண்ணீரில் அவர்களுக்கு உடல் செல்வாக்கு இருக்கும் சிறிதளவும் அந்த களைப்பும் இல்லாமல் இருக்குமோ ஆக பல நாள் பட்டினி கிடந்தும் கூலியாக வரும் சென்னல்லை சிவமூர்த்திக்கே அமுது செய்து விட்டுத்தான் தண்ணீரை மட்டுமே குடிக்கக்கூடிய இந்த திருவுள பாங்கும் அயராத அன்பும் உடன்பட்டு உறுதியாக நின்ற அந்த தர்ம பத்தினியாரும் கற்பின் பொற்பும் உண்ணுந்தோறும் நம்முடைய கேட்கும் உள்ளம் முருகின்றதல்லவா ஒரு நாள் வழக்கம் போல தாயனார் அவர்கள் அவருடைய அன்பு தூய சென்னல் போல இருக்குமாம் அந்த தூய சென்னல் அரிசியினை கூலிக்கு பெற மென்மையான கீரைகளையும் மாவடுக்களையும் பெற்று அதை பகவானுக்கு செய் செய்விப்பது அமுது செய்விப்பதற்காக மீண்டும் கிளம்பினார்கள் கூலி வேலை முடிந்த களைப்பு அதில் வந்த நெல்லை எடுத்து கொண்டு அமுது செய்வித்து அவர் இல்லத்தில் இருந்து சிவபெருமானினுடைய அந்த இருப்பிடத்திற்கு அமுது செய்ய படைக்க அவர் கிளம்பினார்கள் மென்மையான கரை கீரை இவைபடம் மாவடு எப்பொழுது இவர் கொண்டு படைத்தாலும் சிவ அந்த சிவக்ஷேத்திரத்திலே அவர்களுக்கு அந்த மாவிடுவை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டதற்கு விடேல் விடேல் என்ற சத்தம் கேட்குமாம் எப்படி சிவபெருமான் மாவிடுவை கடித்து சாப்பிடுவதன் சத்தம் செய்கிழார் எழுதுகின்றார் விடேல் விடேல் என்ற சத்தம் கேட்குமாம் இதை கேட்டவுடனே ஆகா சிவபெருமான் அமுது செய்வித்து கொண்டார் ஆக இனி நாம் சாப்பிடலாம் என்று தனைய தாயனாரும் தன் மனைவியும் செல்வார்களாம் இதை இதைப்போலவே அன்றும் காதெல்லாம் ஒட்டிப்போய் கண்கள் இருட்டி கொண்டு வந்து மயக்க நிலையோடு அதையே சென்னல் அரிசி அமுதும் கீரையும் அதை மாவிடுவையும் ஒரு கூடையில் வைத்து சுமந்து கொண்டு செல்கின்றார்கள் மண் களையத்தில் பசுவிடம் பெற்ற பஞ்சகவ்யத்தை ஏந்திக் கொண்டு பறவையை அதன் நிழல் தொடர்வது போல அம்மையார் கணவர் பின்னே செல்கின்றார்கள் அவ்வாறு செல்கின்ற போது பல நாள் உடல் வாடிய அவருக்கு கால் தப்பித் தளர்வுற்றது ஆணைந்திருந்த மட்களத்தை மூடியிருந்த வழக்கரத்தினாலே பிடித்து கொண்டு கணவனாரை மனைவியார் அணைத்து பார்த்தார் ஆனாலும் அவர் கடும் தடுமாறி கடும் பசியினால் மயக்கம் ஏற்பட்டு கீழே வீழ்ந்தார் கீழே வீழ்ந்தவுடன் கூடையிலிருந்த சென்னல் அரிசி கீரை மாவடு இவையெல்லாமே நில வெடிப்பிலே சிந்தன அனைத்தும் சிந்தி அதைக் கண்ட அன்பர் நொந்து திருவமுதுக்கு ஆகும் இவைகள் சிந்திய பின்னே திருக்கோவிலுக்கு நான் போய் என்ன செய்வேன் என்று எல்லையிலாத துன்பம் எந்தனார் செங்கீரை தூய மாவடு அரிசி சிந்த அல்லல் தீர்த்தாளவல்லார் முது செய்தருளும் அப்பேரல்லையில் தீமையே நீங்கிட பெற்றிலேன் என்றொல்லையில் அறிவால் பூட்டியூட்டியை அறியலுற்றார் அதாவது எமையாலும் அம்மையப்பா கருணை கடலே எங்கும் நிறைந்த இறைவா அடியேனனுடைய அறிவு தோன்றிய நாள்தொட்டு இன்றுவரை இடையராத தேவரிற்கு அமுது கொடுக்கும் அற்புத தொண்டினை செய்து வந்தேனே இனி இன்று எளியேன் உமக்கென்று கொண்டிருந்த செங்கீரையும் தூய மாவடுவும் சென்னல் அரிசியும் இந்த கமரில் சிந்துவிட்டனவே கமர் என்றால் நிலத்தில் வயல்வெளிகளில் காணப்படக்கூடிய வெடிப்புகள் என்ற அர்த்தம் அந்த வெடிப்புகளிலே சிந்திவிட்டனவே ஐயோ நான் என் செய்வேன் இனி உனக்கு அமுது செய்யும் அற்புதமான இந்த சேவைக்கு வந்துவிடுமோ என்று எண்ணி அரற்றினார் அழுதார் மனைவியும் சேர்ந்து சிவபெருமானை கண்ணீர் மெல்க வணங்கினார்கள் அந்த அடியேன் என் செய்வேன் அடியேன் என் செய்வேன் நான் உனக்கு என்ன பாவம் செய்தேன் எனக்கு இந்த அமுது செய்விக்கும் ஒரு அரிய வாய்ப்பினை நீ தடுக்க பார்க்கிறேயோ என்று மிகவும் வருந்து கேட்டார் அந்த கேள்விக்கு சிவபெருமான் செல்மெடுத்தார் செவிமடுத்த அடுத்த கணமே இதன் தொடர்ச்சியை நாளைய நற்றினை பதிவில் கேட்டு மகிழலாம்